ேயேத பரேத்ம வினந்தைக்கூயமே த ேயேதாத்ம வினந்தைக்கூயமே த்லோக்கே ப்ரம அல்லது ஆமா திரிபுர திரிப்புட்டி கிடையாது திரிப்புட்டின்னா என்னது அரிபவன் அறியப்படு பொருள் அறிவு என்கிற வேற்றுமை அரிபவன் இருக்கான் அறியப்படு பொருள் இருக்குது அறிவுங்கிற மனசில் இருக்கிற இந்த விற்தி ஆத்மகம் அறிவு இந்த மூணும் ஆத்மாவில் கிடையாதுங்கிறார் பரே ஆத்மனி ந சில புத்தகங்கள் இருக்கும் பராத்மனி நவித்தியதே அப்படின்னு இருக்கும் பராத்மனி நவித்தியதேன்னு பரே நாத்மனி வித்தியதே பராத்மனி நவித்யத்தை நல்ல ரீடிங் எனக்கு அப்படி தோன்றுறது பராத்மனி ந குழப்பம் இருக்காது பராத்மனி நை பர ஆத்மாவில் அதாவது பூர்ணாத்மான்னு அர்த்தம் பிரம்மன் அர்த்தம் பராத்மா ஜாத்மா பரமாத்மாங்கிற அந்த அர்த்தத்தில் இல்லை அந்த பேதம்ங்கிற அர்த்தத்தில் இல்லை இங்கே பராத்மா பரமாத்மானாலே சாதாரணமாக ஜீவாத்மாங்கிற அந்த அர்த்தம் வந்துவிடுது நிறைய பேருக்கு அந்த புத்தி வந்து விடுறது ஆனால் வந்து விவேக சூடாமணியில் நீ வந்து ஜீவாத்மா இல்லை பரமாத்மான்னு ஆரம்பிக்கிற பாடம் அப்போ பரமாத்மான்னு அந்த இடத்துல பரபிரம்ம்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் ஜாத்ருஜான ஜேயபேதா அந்த திரிப்புட்டிபேதா பரமாத்மாவில் கிடையாது ஏன் அப்படின்னா சிதானந்த ஏகரூபத்வாத் ஹேது சிதானந்த ஏகரூபத்வாத் அதில் துவைத்தத்துக்கு அவகாசம் கிடையாது பேதங்களுக்கு அவகாசம் இல்லை சிதானந்தைக்கூபத்வாத் அது ஹேது சிதானந்த ஐக்கரூபத்வாத்து ஏகரூபத்வாத்து அது கூட முக்கியம் ஏகரூபத்துவாத்து அல்லது அத்வைத ரூபத்துவாத்து சிதானந்துவரூபமாக இருக்கிற அத்வைத்தத்தில் இந்த பேதம் கிடையாது அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஸ்வயமேவ தத்து ஸ்வயமேவ தீபியத்தை அது தானே விளங்கிறது நான் நான் என்று பிரகிரு விக்கிருதி பிண்ணா சுத்த போதஸ்வபாவ சததிதம் அசேஷம் சையன்விசேஷ விலசதி பரமாத்மா ஜாக்கிரதாதிஷ்வாசு ஹியகமஹம் சாஷாத் சாட்சிப்பேணே தானே தன்னை விளக்கி கொண்டிருக்கிறது துவயமேவீப்பி அப்படின்னா என்னர்த்தம் ஏற்கனவே இதை படித்தோம் நாலாவது ஸ்லோகம் அவட்சி இவ்ஞான அவச்சிண்ணன் இருக்குது பரிட்சின்னுவானாத் தன்னாஷே சதி கேவலஹா ஸ்வயம் பிரகாசத்தே ஹியாத்மா மேகாபாயேம்சுமான் இவ அதையே திரும்ப நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் தத்து ஸ்வயமேவ தீபியதே ஸ்வயம் தானே தன்னை விளக்கி கொண்டிருக்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா இப்படி தான் நம்ம புரிஞ்சுப்போம் கண்ணு புஸ்தகத்தை விளக்குகிறது கண்ணை மனம் விளக்குகிறது மனதை அறிவு விளக்குறதுன்னு வேணாம் வச்சுப்போம்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 அது பாடத்துக்காக சொல்கிறோமே தவிர வாஸ்தவமா அகம் ஸ்வய்பிரகாச அஸ்மி நான் ஸ்வய பிரகா ஸ்வப்பிரகாசமாக இருக்கிறேன் அது ஸ்வயமேவீப்பியதே அதில் இன்னும் இன்னொரு ஸ்லோகம் கூட பார்த்துருக்கோம் இருபதாவது ஸ்லோகம் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் இருபத்தி ஒம்போது இருபத்தொம்பது பாருங்க ஸ்வபோதே நானிய போதேச் சா இருபத்தொம்போதா ஸ்லோகம் போதரூபதயாத்மனா ந தீபஸ்ய அந்நதீபேட்சா யதா ஸ்வாத்ம பிரகாசனே எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தது பார்க்கணும் எப்படி விளக்குக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லையோ அப்படி என்ன அறியறதுக்கு இன்னொரு அறிவு எனக்கு தேவையில்லை வேறொரு அறிவின் கொண்டு என்னை நான் அறியவில்லை அறிவாகவே என்னை நான் அறிகிறேன் உணர்கிறேன் அறிவாகவே என்னை நான் உணர்கிறேன் சரி அதுதான் இந்த எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதிகாண சென்றடில் கண் ஒன்றே போதும் விரிகின்ற ஜகத்தைக்கான விற்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்த்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே ஆச்சாரியர்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 அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாசனை பலமானால் அறி அறியாமையையும் அறியாமையிலிருந்து அறியாமையினுடைய விளைவாகிய அலைப்பாகின்ற தன்மை விக்ஷேபத்தையும் அது நீக்கும் சம்சாரம் விக்ஷேபம்னா சம்சாரகா அப்படின்னு சம்சாரகானா என்னென்னு கேக்கட்டம்சாரா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அதாவது இந்த சரீர அபிமானம் அதனால் ஏற்படுற வாழ்க்கையில் நடக்கிற உன் விஷயங்களெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறது சொல்ல போனால் சம்சாரான்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த மாற்றங்கள் உண்மைன்னு நினைக்கிறது சத்தியத்துவம் அதுதான் ச சம்சாரம் அதான் நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சுகதுக்களை அனுபவிக்கிறதெல்லாம் பரமசத்தியம்னு நினைக்கிறோமே அதுதான் சம்சாரம்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 ஆத்ம தத்துவத்தை தியானம் பண்ணணும் அந்த ஆத்ம தத்துவத்தை தியானம் பண்ணுற விஷயங்கள் தான் பார்த்தோம் முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று ஒரு ஆர்டர் வந்து கொஞ்சம் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூப்பேணை அவதிஷ்டத்தை தியானத்தினுடைய பிரயோஜனம்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 ஜாகிரதாவஸ்திலையும் நம்ம பார்க்குற திரிபுட்டி சத்தியம் இல்லை மித்யா அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு என்பதெல்லாம் மாயத்தோற்றமே ஜாகிரத அவஸ்தையிலேயாவது வியாபாரிக சத்தியம்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கணும் வியாபகாரிக சத்தியத்தில் நமக்கு தாத்பரியம் இருக்கக்கூடாதுங்கிறதானே படிப்பே நமக்கு பாரமார்த்திக சத்தியத்தில் தான் தாற்பயம் வியாபகாரிக சத்தியத்தில் தாத்பரியம் கிடையாது வியாபாரிக சத்தியத்தில் விசாரம் பண்ணி உண்மையை புரிஞ்சின்ற பிறகு திரும்ப திரும்ப வியாவகாரிக சத்தியம் வியாவகாரிக சத்தியம்னால் அது சத்தியமாகும் பாரமார்த்திகமாக மாறிடுவோம் ஆகையினால இந்த ஜாத்துருஜானேயேதா கீதையில் பகவான் சொல்கிற மாதிரி ஆராத்தியாயத்தில் எத்தரோப்ப நம் ரமத்தே சித்தம் நிருத்தம் யோகசேவையா எத்தைவாத்மனாத்மானம் பஷியன் ஆத்மனி துஷ்யதி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 யா தீபோ நிவாத்தோகத்தோட அர்த்தம் என்ன காற்றுலாத இடத்துல வைக்கப்பட்ட தீபம் எப்படி அசையாமல் எரிகிறதோ அதுபோல் இப்படி பிரம்மண தியானம் பண்ணி பண்ணி மனசு அசையாமல் அந்த விஷயத்திலேயே இருக்குது யோகினோ எதச்சித்த யுஞ்சதோ யோகம் ஆத்மன யோகம் யுஞ்சத எத்சித்த புருஷஸ் ஏவம் பவீன்னு அர்த்தம் அவனுக்கு இவ்வாறு ஆகிறது